إذا أراد الله الله الله الله الله بعبد يستعمله قالوا يا رسول الله وكيف قال قال صلى الله عليه وآله قال صلى الله عليه عليه وسلم وسلم يوفقه صالح قبل موته كما يلا الحمد الحمد الحمد لله الحمد لله الحمد لله வந்த கண்மணி நாயக முஹம்மது முஸ்தபா சல்லாஹு அலி அலி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் கண்ணியமான சந்தையான பின்பு அனைவர்கள் மீதும் அல்லாஹின் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாவதாக அல்லாஹுடைய கட்டளை மதித்து அல்லாஹுடைய கண்ணியமான இறை இல்லத்தில் சமூகம் அளித்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே அல்லாஹு அல்லாஹுடைய சூதர் கண்மணி நாயகர் முகம்மது அலி வசல்லம் அவர்கள் வாழ்வில்்சவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொன்னார்களோ அவற்றை எல்லாம் முடிய அளவுக்கு எடுத்து நடக்குமாறும் எவற்றை எல்லாம் ஹராம் என்று தடை செய்தார்களோ விளக்கினார்களோ அவற்றை எல்லாம் முற்றுமுழுதாக எங்களுடைய உடம்பில் கஃனுடைய புடவை சுத்தப்படுகின்ற வரைக்கும் தவிர்த்து கொள்ளுமாறு முதலாவதாக அடியனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டே வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன் கண்ணியமான அல்லாஹயின் எதிர்பார்ப்பும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் உலகத்தில மனிதர்களுடைய வித்தியாசமாக இருந்தாலும் மனிதனுடைய எதிர்பார்ப்பு ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் அந்த எதிர்பார்ப்பு தான் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் பலவிதமாக வாழலாம் பலவிதமாக சம்பாதிக்கலாம் பலவிதமாக தன்னுடைய வாழ்க்கைகளை ஆக்கிக் கொள்ளலாம் ஆனால் ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பும் இருக்க வேண்டும் என்னுடைய நோக்கம் அல்லாஹுடைய அன்பு அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும் அல்லாஹுடைய பொருத்தம் இல்லாமல் நாளை மறுமையில் யாருமே சுவனத்தில் நுழைய முடியாது அல்லாஹுடைய பொருத்தம் இல்லாமல் யாரும் உலகத்திலேயும் நிம்மதியாக வாழ முடியாது அல்லாவுடைய பொருத்தம் மிக பெரியது என்று அல்லாஹ் சொல்கிறார் அல்லாஹுடைய பொருத்தம் மிகவும் பிரமாண்டமானது மிகவும் பெரியது என்று அல்லாஹ் குரான் சொல்லியிருக்கிறார் தன்னுடைய சமூகம் தவறு செஞ்சதற்கு பின்னால அல்லா கிடத்துல விரைந்து போனார்கள் போகும் போது என்ன சொன்னார்கள் நான் மிக அவசரமாக வந்தேன் உன்னுடைய பொருத்தத்துக்காக சுலைமான் அலி சலாம் பாதையில போறாங்க போகும் போது எறும்பு பேசுற சத்தத்தை கேட்கிறாங்க கேட்கிற நேரத்தில் அவங்க என்ன சொன்னாங்கண்டா அந்த நன்றி செலுத்த கூடியவனாகவும் நீ பொருந்திகொள்ளக்கூடிய அளவுக்கு நீ பொருந்து கொள்ளும்படி உன்னுடைய ரிபாவை அடையும்படி அமல் செய்வதற்கு எனக்கு வாய்ப்பை தான் அவர்களும் கேட்டது ஒவ்வொரு அமலை கொண்டும் அடையலாம் ஆனா அல்லா மிக முக்கியமாக பொருத்தத்தை ஒரு மனிதனோடு இணைத்து வச்சிருக்கிறார் ஒரு மனிதனோடு அல்லாஹ் சேர்த்து வைத்திருக்கிறார் ஒரு மனிதனை நாங்கள் திருப்திப்படுத்துவதன் மூலமாக அல்லாஹுடைய முடியும் அந்த மனிதனை கோபமடைய செய்வதன் மூலமாக அல்லாஹுடைய அடைய முடியும் அந்த மனிதன் யாரு அந்த மனிதன் தான் வாப்பா அபு என்று சொல்லுவோம் என்று சொல்லுவோம் எங்களை பெற்ற வாப்பா அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க உம்மா அதிகமாக பேசுவோம் குத்துவாக்கள்ல நிறைய புக்ஸ்கள்ல எந்த பத்திரிகைகள் எடுத்தாலும் உம்மாவுடைய பெருமதி உம்மாவுடைய மகிமை உமாவுடைய கண்ணியம் உமா கிரிக்கக்கூடிய பெருமதிகளை பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனா எங்கேயும் வாப்பட பெருமதி பேசி பண்றது கிடையாது வாப்பட கண்ணிய பத்தி பே கிடம்ளரக்கூடிய கண்ணியதும் கிடையாது வாப்பமாற கேவலமாக இழிவாக சிம்பிளாக பாக்குறத பாக்குறோம் கண்ணியமான அல்லாஹுவின் நேரடியார்களே நபிசல்லி சொன்ன இந்த அதிச கவனமாக மரணம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு அமலையும் செய்வதின் மூலமாக அல்லாவுடைய பொருத்த அடையலாம் ஆனா பொருத்தம் என்பது தன்னுடைய தந்தையுடைய பொருத்தத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிறார் நீங்கள் கைய வச்சு பார்ப்போம் கண்ணியமானவர்களே ஒரு புள்ள மௌத்தாகினா உண்மை மௌத்தாகினா அந்த புள்ளைய யாரும் அனாத என்று சொல்றது இல்ல தன்னுடைய சகோதர சகோதரிகள் மௌத்தாகினா அந்த புள்ளைய யாரும் அனாத புல் என்று சொல்றதில்ல ஆனா கணக்கு வாடிணக்கிக்கு இருந்தாலும் பின்னால நாங்க எம்ஏ பிஏ பிஎஸ் என்ன பட்டத்தை போட்டாலும் அந்த போடக்கூடிய பட்டங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனா மாறாத ஒரே ஒரு அந்தஸ்து வாப்பிட பேர் மட்டும்தான் வாப்பட பேர் நிறைய பிள்ளைகளை பாக்குறோம் அவங்களோட வெளியில சொல்ல முடியாது பிள்ளைகள் வளர்ந்து வரும் போது பின்னால வாப்பமாருக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து கிடையாது நான் இந்த குத்துபால இப்பொழுது இந்த காலத்துல இப்ப நடக்கக்கூடிய சில விடயங்கள் உங்களோட முதாத்திரா நினைக்கிறேன் சம்பாதிக்கும் போது நினைக்கிறாங்க நாங்களும் வாபக்கு கொடுக்கணும் வாப்ப எங்களுக்கு தரலே வாப்பக்கு நாங்களும் செலவழிக்க வேண்டிய தேவையில்லையே அல்லா கூடிய தூதர் எடுத்து ஒரு மனிதன் வாராரு யார சூழல்லா நான் சம்பாதிக்கிறேன் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் ஏண்ட வாப்பா எந்த பணத்தை கேட்காம எடுக்கிறாரு ஏண்ட பணத்தை எடுத்து செலவழிக்கிறாரு எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க எனக்கும் குடும்பம் இருக்குது என்று முறைப்பாடு செஞ்சதோட இந்த வேர்டோட வானவர் ஜிபில் அலிஸ்லாம் வந்து அல்லாவுடைய தூதருடைய காதல் ஏதோ சொல்லிட்டு போயிட்டாங்க அல்லாஹுடைய தூதர் அந்த வயதாளிய வரும்படி சொல்றாங்க தபரானில வரக்கூடிய ரிவாயத் இப்ப அந்த வயதாளி வாப்பாறாரு அந்த வாப்பா தன்னுடைய எல்லா கவலைகளையும் அல்லாஹுடைய தூதரிடத்துல சொல்லுறாங்க கண்ணியமான பிள்ளைகளே கொஞ்சம் உட்கார்ந்து வாப்பக்கு டைம் கொடுங்க வாப்படை பிரச்சனைய கேளுங்க எப்படி வாப்ப பிள்ளைகள கேக்குறாரோ அதே போல கொஞ்சம் உட்கார்ந்து வாப்பட பிரச்சனைகளை பிள்ளைகள் கேளுங்க வாப்பட உள்ள நிறைய கவலைகள் இருக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும் நிறைய எண்ணங்கள் இருக்கும் அவர் செய்ய முடியாத சில செயற்கள் இருக்கும் ஆனா நாங்க நேரம் கொடுக்கறது கிடையாது ஏதோ வாரத்துக்கு மாதத்துக்கு வாப்பா போய் கடமைக்கு பார்த்துட்டு வாரோம் இல்ல உக்காருங்க வாப்படை பிரச்சனைய கேளுங்க இப்ப மகன் கேட்கல அல்லாட தூதர் கேட்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் எல்லா பிரச்சனையும் தேவல்ல உங்களோட பணத்தை நான் எடுக்க வந்தேன் வாப்பக்கு எல்லா உரிமையும் இருக்குது மகந்த பணத்தை எடுத்து செலவழிக்க அல்லா கூடிய தூவங்க நீங்க சம்பாதித்ததுலே மனமான தூய்மையான சம்பாத்தியம் பணத்தில இருந்து சாப்பிடுங்க கொஞ்சம் ட்ரெண்ட் எப்படி மாறுது என்றா இப்ப வளரக்கூடிய சில பிள்ளைகள் வாப்பமாற பெருசாக மதிக்கிறது கிடையாது ஒரு காலம் இருந்துச்சு ஒரு காலம் என்று கூட சொல்ல முடியாது பல காலங்கள் வாப்ப பேசினா பிள்ளைகள் எலும்பிதான் பேசுவாங்க வாப்ப வாப்பாங்க வாப்பக்கு முன்னால கண்ணியம் இல்லாம உட்கார்ந்து காட்சிகளை பாக்கிறோம் ஆனா பிரெண்ட்ஸ் மாருக்கு முன்னால தன்னுடைய நண்பர்கள் என்று வரும் போது சிலர்கள் தன்னுடைய வாப்பவை அறிமுகப்படுத்த வைக்கப்படுறாங்க ஏன்னா வாப்பட வாப்பட டைப் வாப்பட டிரெஸ் கோட் வித்தியாசமாக இருக்கும் இவருக்கு கொஞ்சம் பொரு படிச்சுட்டு பின்னால இந்த வாப்படை டிரெஸ் கோட் தடுக்கிறது தங்க ஃபிரெண்ட்ஸ் மாதிரி அறிமுகப்படுத்த நடக்குது வாப்பா படிப்புக்கு செலவழிச்சது வாப்பா ஆனா உமவ அழைக்கிறாரு தாத்தவ அழைக்கிறாரு தங்கச்சி அழைக்கிறாரு ஆனா வாப்பக்கு இன்விடேஷன் கொடுக்கறது இல்ல ஏதா வாப்பள டிரெஸ் கோட் சரியில்லை வாப்பக்கு கொஞ்சம் நடக்கிறது அவ்வளவு வித்தியாசம் கண்ணியமான சகோதரே அல்லாஹுடைய எதிர்ப்பாரு குரங்குகளாக அல்ல மாத்தமாட்டான் அப்படி மாத்தக்கூடிய நிலைமையை எதிர்ப்பாருங்க சொல்லிட்டு சில பாவங்களை சொன்னாங்க அந்த பாவத்துல உண்டு தான் கண்ணியமான வாலிபர்களை இது உங்களோட உள்ளத்துல பதிய வச்சு போங்க நினச்சு வானத்தில் இருந்து நெருப்பு மலை இறங்குறத எதிர்பார்க்கின்ற கண்ணியமான சகோதரர்களை அல்லாஹூ நிலடியார்களே இன்றைக்கு சில பிள்ளைகள் கொஞ்சம் சம்பாதித்து முன்னுக்கு வரும் போது வாப்பட அட்வைஸ் கேட்கறது இல்ல ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்ன அவங்க பழைய அவங்களோட அட்வைஸ் இப்ப எங்களுக்கு அது பொருந்தது இல்ல நான் கேட்கிறேன் இப்ப வளரக்கூடிய பிள்ளைகள் சம்பாதிக்கிறாங்க மாஷால நல்ல நிலைமைக்கு போறாங்க திடீரெண்டு அட்ரஸ் இல்லாம போறாங்க திடீரெண்டு காணாம போறாங்க திடீரென்று வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகுறாங்க நாட்டுக்கு வர முடியாது என்ன காரணம் மிக முக்கியமான காரணம் மூத்தவங்கட பழையவங்கட அட்வைஸ நாங்க ஒதுக்கிறது முக்கியமாக வாப்பட மசூரா கேட்காம இருக்கிறது வாப்பட அனுபவம் வாப்ப கஷ்டப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கும் அனுபவத்தை கேட்க தயாரில்லை உம கிட்ட போய் சொல்றது இந்த மனுஷனுக்கு ஒன்றும் விளங்குதில்ல இந்த மனுஷனுக்கு ஒன்றுமே விளங்குதில்ல இப்ப போற காலம் வேற இப்ப போற நிலைமை வேற இல்ல இல்ல கண்ணியமானவர்களை நாங்க எதை எடுத்தாலும் அதாவது இஸ்லாத்துடைய எதிரி அபூஜர்களும் அதாவது யுத்தத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தரப்பு போல வாப்ப மகனும் பேசுறது கிடையாது ஒரு வாப்ப ஒரு நாள் வந்து கேக்குறாரு ஹசரத் எலி மறந்து வச்சு மகன கொள்ளே பத்துவா நிற்குதா எலி மருந்து இப்ப மகன் நல்ல வந்துட்டு வாப்பவை கணக்கெடுக்கிறது இல்ல தெளிவாக விளங்கிக்கோங்க நீங்க உலகத்தில எப்படி வாழ்ந்தாலும் நீங்க வாப்ப ஒதுக்கினாலும் உங்களோட பேருக்கு பின்னால இருக்கக்கூடிய வாப்பட பேர் ஒதுக்கியதா தேவைரு பின்னாலும்பட பின்னுக்கு இருக்கிறது கட்டாயம் கயாமத்துடைய நாளையில கூட அல்லாவும் அழைப்பலவாத்து சொல்லுறோம் அல்லாஹுடைய தூதரின் மீது அல்லாஹும் என்று சொல்லும் போது மலக்குமார்கள் போய் அல்லாஹுடைய தூதர் இடத்துல போய் சொல்லுவாங்க யார சூழல்லா மகன் மாதற்கு கண்ணியம் கொடுத்திருக்கிறது அல்லாபு நல்லே அன்பு சகோதரர்களே நாங்க ஒவ்வொருவரும் மிக முக்கியமான சில விடயங்களை விளங்கிக் கொள்ளோனும் சில நேரங்களில் கோபம் வரும் சொல்லும் போது சிலங்களுக்கு கோபம் வரும் அந்த கோபத்தை அந்த கிளாஸுக்கு காட்டுறதும் கதவுக்கு காட்டுற கோபமும் அடிக்கிறதும் ரெண்டும் உண்டு தான் அது வித்தியாசமே இல்ல தெ ஆனாஸ் எங்க எந்த சந்தேகமும் இல்ல துஆ கபூலாகும் என்று உம்மட பேர் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்ல உம்மட கண்ணியம் பெரிய கண்ணியம் ஆனா மூணு பேருடைய துஆ எந்த சந்தேகமும் இல்ல அல்லா உடனடியாக கபுல் செய்வார் மூணு பேருடையம் செய்யப்பட்டது ஒருவர் இன்னொரு ரிவாயச்சுல நோன்பாலி நோன்பு திறக்கும் போது கேட்கற துவா மூணாவது அல்லாஹுடைய தூதர் யார சொன்னாங்க தெரியுமா யார சொன்ன தெரியுமா ஒரு வாப்பா தந்த பிள்ளைக்கு கேட்கக்கூடிய துவா இப்ப யோசிப்பந்திரம் இந்த அடைஞ்சிருக்கிற பொருத்தம் இல்லை என்றா என்ற முடிஞ்சு நான் மதிக்கல என்றா ஒல்வாக்கி இந்த மின்பரில் இருந்து சொல்லுறன் ஹதீஸ் தெளிவாக சொல்லுது என்ன மதிக்க மாட்டாரு நான் அதவில பல எனக்கு செய்யும் பாருங்க பாரு கொடுத்து கொண்டே வாராங்க ஹதீர்ஸ பத்தி அல்லா கூடிய கண்ணியத்தை பத்தி எல்லாம் தவிர வாப்பா பாத்து சொல்றாங்க யா அபத்தி என்ன சொல்றாங்க ஏண்ட வாப்பவே கொஞ்சம் எங்கட வாப்பமாறு ஏதாவது எங்களுக்கு மாற்றமாக செஞ்சுட்டா நாங்க வேற பேரை வச்சு உங்ககிட்ட பேசுவோம் உமக்கு இப்ப கொஞ்சம் வயசாலி ஆகிட்டு ஏதாவது சொல்லுற வாப்பவர் ஹின் தடிப்பும் வாப்பக்கு வாப்பவ விளங்காம ஹி தடிப்பும் இப்ராஹிம் தாவா கொடுக்கும் போது அருமை தந்தையே ஏந்த அருமை வாப்பவை தாவா கொடுத்து கொண்டே வாராங்க வாப்ப கடைசி என்ன சொன்னாரு தெரியுமா யா இப்ராஹிம் ஏ இப்ராஹிமே அருமை மகன் என்று சொல்ல அருமை மகன் என்று ஏ இப்ராஹிம் நீ விடல் என்றார் மகன இப்ரா இப்ரா வித்தியாசமாக சொல்லூ வார்த்தைகளை சொல்லல்ல வாப்பட மோத்த அதாவது உருக்கி பாக்கல்ல கதவுக்கு ஓங்கி அடிக்கல்ல டேபிளுக்கு ஓங்கி அடிக்கல்ல இல்ல காருடைய அதாவது உரம கூட்டிட்டு அவசரமாக போகல்ல என்ன செய்வ கட்டும் இப்ரா இந்த உம்மத்துக்கு கேட்டுத்தேன் தந்தை வாப்பக்காக வேண்டி துவா கேட்டார் தந்த வாப்பக்காக வேண்டி துவா கேட்டாங்க கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே நாங்க ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம் இதுவரைக்கும் வாப்படது என்றா கண்ணியமான சகோதரர்களே சகவர்கள் எங்களுக்கும் வாப்பக்கும் ரொம்ப தூரம் நாங்க பெருசாக வாப்போட டச் இல்ல ஆனா புதிதாக ஒருவர நண்பட கண்டத்தோட போறீங்க அவரோட பேசுறீங்க திடீரென்று பழகிறீங்க ஒரு மாதம் இரு மாதங்கள் போகும் போது லட்சக்கணக்கு அவருக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க ஏன் திடீர் என்று கண்ட வருஷ கணக்கு நினைச்சு விளங்கிக்கோங்க குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லையா உங்களுக்கு ஏதாவது மனதுல நிம்மதி இல்லையா கொஞ்சம் யோசியுங்க வாப்பக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்ன வாப்பக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்ன அந்த தொடர்பு நீங்க உடனடியாக செய்ய வேண்டியது வாப்பக்கும் உங்களுக்கும் இல்ல தொடர்ப சீராக்கி போங்கல்லாவுடைய ஒரு சஹாபி ஒரு சஹாபி வரும் போது அல்லாஹுடைய தூதர் கேக்குறாங்க யார அழைச்சு கொண்டு போற சொன்னாங்க அல்லாஹுடைய தூதரை பார்த்து யார சூழலா இது எந்த வாப்பா எந்த வாப்போடு நான் போறேன் உடனே அல்லாஹுடைய அல்லாவுடைய தூதர் வாப்ப நடக்கும் போது சில இடங்கள்ல எல்லா விடயங்களையும் பிள்ளைகள் முன்னுக்காக பாப்பாங்க சில பிள்ளைகள் வாப்பவை முன்னு காக்குவாங்க சிலவங்க வாப்ப ஒதுக்கி பேசி முடிகிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் முன்னுக்கு உரவான நீங்க முன்னு போறவான வீட்டுக்குள்ளது வாப்ப உட்காதுக்கு முன்னால எங்கு போனாலும் வாப்ப உட்கார்ந்ததுக்கு பின்னால தான் பிள்ளைகள் உட்காரைய தூதர் சொல்லி தராங்க வாப்பாவுடைய கண்ணியம் மூணாவது சொல்றாங்க அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுக்கறாங்க இன்னொரு முறை அபு குரேதர் அதிகல்லாக பாதையில வாராங்க இன்னொரு சஹாபி அவரோட வாப்ப அழைச்சு கொண்டு போறார் அபிஹான் என்பது அபு குரேதார்லாக இதே போல அல்லாவுடைய வாப்பவோட நீங்க சாப்பிடும் போது அல்லாஹ் எங்களை எல்லோரையும் மன்னிக்கோணும் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் எல்லாம் நாங்க போறோம் ஆனா சில பிள்ளைகள் அல்லாஹ் மன்னிக்கோணும் நீங்க நீங்க வாப்பவை அழைச்சி போகாட்டின் பிரச்சனை இல்ல வா சாப்பிடாது சொல்லிடவான விட்டுட்டு போவாங்க சாப்பாடுகள் சாப்பிட்டு வந்தவர் மாதிரி வாப்ப ஒதுக்கிட்டு வாபக்கு ஹேண்டில் பண்ண தெரியாதா நல்ல கவனிங்க எந்த போனாலும் வாப்பமாற தானே எல்லாரும் வாபமாற விட்டுட்டு தான் போறது வாப்ப எந்த ட்ரிப் போனாலும் இல்ல சார் மண்ட குத்த அவரோட போன ஒன்றும் செய்யலா அவரோட போன எங்களுக்கு எங்களை ஜொலி பண்ணேலா வீட்டுல தான் அவரோட அவருக்கும் செட் ஆகுது இல்ல கொஞ்சம் அதனால தான் ஆனா எல்லா ட்ரிப்லயும் எல்லா பங்கன்லயும் உண்மைக்கு முன்னுரிமை கொடுப்போம் வாப்ப ஒதுக்குறோம் வாப்ப ஒதுக்கி கொண்டே போறோம் விளங்குதில்ல வாப்பட பதுவாவ நான் விளங்காம அடையிறேன் என்பது எனக்கு விளங்குதில்ல இந்த சஹாபிய பார்த்த போகுதெல்லாம் சொன்னாங்க வாங்க சாப்படும் போது கூட இறைச்சி துண்டு இருந்தா முள்ளோட இறைச்சி துண்டு இருந்தா கூட வாப்படுவார் அந்த எடுத்து சாப்பிடுங்க கிடைக்காது அதனால நீங்க விட்டு கொடுத்துடுங்க ஒருவேளை சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பின்னால வாப்ப போறாது வானம் என்று அதுக்கு பின்னால சாப்பிடுங்க யாரு சொல்றது அபு ஹுரேதா ரவி அல்லாஹ் இன்னொரு சஹாபிய பார்த்து படிச்சு கொடுக்கறாங்க கண்ணியமானவர்களே அல்லாது நதியார்களே இறுதியாக சொல்லி முடிக்கிறார் வாப்படை பேரை மாத்துறது அது சுத்தம் வாப்பட பேர் எங்கேயும் மாத்தீதா உங்களோட கணவன் உலகத்தையே ஆள கூடியவராக இருந்தாலும் அந்த பெண் தன்னுடைய பேருக்கு பின்னால பேரை தவிர வேற எந்த போடாது மாற முடியாது ஒன்று வாப்பட பேர் மட்டும்தான் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தன்னுடைய பேருக்கு பின்னால வாப்பட பே தவிர வேற எந்த பேரையும் போட முடியாது அதே நேரத்தில் நாங்கள் எடுத்து வளர்க்கிறோம் அந்த புள்ள சொல்லுது வாப்பா என்று அழைக்கிறா இல்ல வா இதுதான் வாப்பா என்று வாதித்தால் அல்லாஹுடைய ஹரா வாப்பழைக்க முடியாது அதே மாதிரி பழகிட்டோம் போகணும் அனுமதிட்டாங்க உனக்கு உண்மை யார சொல்ல ரெண்டு பேரும் வாப்பட காலுக்கு கீழாலையும் இருக்குது வா ரெண்டுபுல் இருக்குறமதுல நான் காண்றது வாப்பா கண்டுட்டா உடனே வாப்பட கையை முத்தம் விடுவாங்க இன்னும் சிலருக்கு இருக்கிறாங்க மஸிதுக்கு வந்து வாப்பா கண்டா வாப்ப ஒரு சைட்ல இருந்து அவர் அடுத்த சைட்ல இருப்பார் பேசுவது இல்ல வாக்கும் நீண்ட கால பக ஏ சொல்லையா கியமான சகோதரிகளே வாப்ப எந்த ஒரு சந்தர்ப்பத்திலே விட்டு கொடுத்துற வானம் வாப்பக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியங்களை விடியல் தான் ஹயாத்தோட இருக்கும் பிள்ளைகள் வாப்பக்கு செய்யக்கூடிய இன்னும் மிக முக்கியமான கடமை வாப்ப உடல் தெம்போட இருந்தா உம்ம மௌத்தாகித்தா உமா மவுத்தாகித்தான் என்று சொன்னா வாப்புக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்குது வயதாளி ஆகிட்டாருக்கு இது நிறைய நிறைய நிறைய வாப்பமா ஒரு பெண்ணுக்கு ஆண் இல்லாம இருக்க முடியும் ஹஸ்பண்ட் ஒபாத்தாக்கு பின்னால் அதான் அந்த டேலண்டிருக்கிறார் ஆனா ஒரு ஆணுக்கு ஒரு துணை இல்லாம வாழ முடியாது ஒரு ஒரு உளத்தாகினா ஒரு வாப்பினா குடும்பம் ஆகினா குடும்பம் ஒவ்வொரு மார்க்கம் சொல்லுது எந்த ஒரு சகாபியும் மௌத்தாகும் போதே ஒரு துணைவி இல்லாம மவுத்தாகிறது கிடையாது ஒரு ஆணுக்கெல்லாம் கண்ணியத்தை வச்சிருக்கிறது ஒரு ஆண் மவுத்தாகும் போதே அந்த ஆண் ஒரு துணைவியோடு இருக்கும் போது மவுத்தாகிறது ஒரு மனைவிருக்கும் போதும் எட்டாக போகும் நாளாக போகும் என்ற பயம் இல்ல சில பெண் பிள்ளைகளுக்கு பயம் எங்களுக்கு பேர பிள்ளைகளும் இருந்துட்டாங்க இரண்டாவது திருமணம் முடிச்சு இன்னும் சில வாப்பமார் மகன் பிள்ளைட பயத்தில் தவறாக போய் இப்படி நிறைய சம்பவங்களை கேள்விப்படுறோம் கண்ணியமான சகோதரிகளை அல்லாஹ் உங்கள் எல்லோரையும் என்னையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளும் முடியமான அளவுக்கு வாப்பட கண்ணியத்தை பேணுவோம் வாப்பட வாப்பாவை மூலமாக சுகுண தடைய முயற்சி செய்வோம் அல்லாஹுடைய பொருத்தம் வாப்பட பொருத்தம் அல்லாஹுடைய கோபம் வாப்பட கோபம் இந்த அதிசயம் சொல்லப்பட்டு வாப்பட பொருத்த முயற்சி செய்வோம் அடைய முயற்சி செய்வோம் பாபுல் வலத் என்ற வாயலால சுவனத்துக்கு நுழைவதற்கு